فَلَنُحْيِيَنَّ النُّحَاةَ حَيَاةً طَيِّبَةً وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الَّكَيِّسُ مَنْ دَانَ نَفْسَهُ وَعَمِلَ لِمَا بَعْدَ الْمَوْتِ وَالْعَاجِزُ مَنْ تَبِعَ نَفْسَهُ هَوَاهَا அல்லா ஒருவனுக்கு சலாமும் இறுதி நபி முஹம் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் தாபியாவுங்கள் முஸ்லீம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கு இவைகளே நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தத்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தத்வாவின் மூலம் வசதியை செய்து கொள்கிறேன் இத்தொல்லை சுமார் கொஞ்சம் கன்னியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹர் சுபகான படிப்பினங்களில் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக நிரந்தரமானவர்களாக மனித இனத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறார் கண்ணியமானவர்களே மனித இனத்துடைய நிலைமை மாறும் சிறுபிராயம் வாலிபமாகவும் வாலிபம் வயோதிபமாகவும் மௌத்துவரம் வாழ்க்கை சொல்லக்கூடிய அந்த நிலைமை கேள்வி கணக்கு என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தொடர்கிறது தவிர மனிதனுக்கு முடிவென்பது கிடையாது அழிவென்பது கிடையாது ஒரு ஒரு விபத்திலே அவருடைய முழு உடம்பும் சிதறி அவருடைய ஜனாதாவிலிருந்து ஒரு தொண்டு கூட நமக்கு கிடைக்காவிட்டாலும் அவரையும் அல்லாஹ் எழுப்புவான் அவருக்கும் ஒரு உடலை கொடுப்பான் அவரையும் அல்லாஹ் உலகத்தில் இருந்ததை விட வித்தியாசமான ஒரு உடலிலே அல்லாஹ் எழுப்புவான் மனிதனுடைய வாழ்க்கை கட்டம் கட்டமாக செல்கிறதே தவிர மனிதன் நிரந்தரமானவன் மனிதனுடைய வாழ்க்கை தற்காலிகமானது கண்ணிய மாணவர்களே அந்த அமைப்பிலே சுரானிகள் சொல்கின்ற பொழுது மௌத்தையும் இணைத்து சொல்கின்ற பொழுது முற்படுத்துகிறான் மௌத்தை அல்லது மௌத்தவன் ஹயாத் உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தவன் அந்த அல்லா ஏன் மௌத்தை முற்படுத்த வேண்டும் ஹயாத்தை பிற்படுத்த வேண்டும் உலகத்திலே கண்ணியமானவர்களே ஒரு மனிதர் சந்தேகம் உறுதி கற்பத்திலே சரித்த ஒரு குழந்தை ரூதப்படக்கூடிய அந்த காலத்துக்கு பின்னால் பிறந்தால் அந்த பிள்ளை மௌத்தாகி பிறக்கலாம் பிறந்தவுடன் மரணிக்கலாம் ஆனால் அந்த பிள்ளை மையத் என்ற பெயர் கிடைத்திருக்கிறது உயிர் வாழ்ந்தார் என்ற பெயர் கிடைக்கவில்லை எனவே மௌத்து தான் எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒன்று அயாத்து சில பேருக்கு கிடைக்காது சில பேருக்கு உயிர் கிடைக்காது உலகத்திலே ஒரு மூச்சு கூட விடுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காது வயிற்றிலேயே மௌத்தாகிவிட்டது என்று சில அபரேஷன்களை பண்ணியும் எடுப்பார்கள் மூலம் குழந்தை வெளியாக்குவார்கள் எனவே கண்டிப்பான மௌத்தை இலக்காக வைத்த வாழ்க்கைக்கு அனுப்பியிருக்கிறார் நபிமார்களாக இருக்கலாம் இருக்கலாம் அந்தந்த காலத்தில் நபிமார்களுடைய சகாக்கள் தோழர்கள் விசுவாசிகளாக இருக்கலாம் கண்ணியமானவர்களே எந்த நேரத்திலும் மறுமையுடைய இலக்கை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தனது இலக்காக கொண்டிருந்தார்கள் இலக்காக குறிக்கோளாக லட்சியமாக மூத்துக்கு பின்னால் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறதோ அதில் நான் வாழ வேண்டும் அதுதான் மறுமையுடைய வாழ்க்கை நிச்சயமாக உறுதியிட்டு நான் சொல்கிறான் மறுமையுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை துனியாவுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற பொழுது வாழ்க்கை அல்லீல் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் தற்காலிகமான இன்பம் அது முடிவடையும் முடிவடையும் துணியாவை படைத்தான் சொல்கிறான் ஏமாற்றும் பொருள் எந்த கம்பெனியுடைய பொருளிலே இது பொய்யான பொருள் இது டூப்ளிகேட் பொருள் இது தரம் குறைந்த பொருள் என்று எந்த கம்பெனியுடைய பொருளில் இருக்கிறது தரம் குறைந்ததையும் தரமான பொருளாகத்தான் உலக தொழிற்சாலைகள் காட்டுவார்கள் உலகத்தை படைத்த அல்லா சொல்கிறான் இது ஏமாற்றும் பொருள் படைத்தவனே நான் தான் இது என்னுடைய பார்வையிலே ஒரு கொசுவுடைய இறக்கைக்கும் பெருமதி அற்றது படைத்து அல்லாஹ் சொல்கிறார் நமக்கு ஆடம்பரம் நமக்கு பெருமை என்னி மணலே பெருமதி அற்றது என்று சொல்லவில்லை அல்லாஹ் நபிக்கு அறிவித்து நபி சொல்கிறார்கள் துனியா கொசுவுடைய இரண்டு இறக்கைகளுக்கல்ல ஒரு இறக்கைக்கு கூட பெருமதியாக இந்த துனியா இருந்தால் அல்லாவை நிராகரிக்கின்ற நிராகரிப்பாளர்களுக்கு காபிர்களுக்கு ஒருமிட தண்ணீரையும் கொடுத்தான் சொங்களை கூட சில முக்கியமான தளபாடங்களை கூட தங்கம் வெள்ளிகளாக மாற்றி கொடுப்போம் நாம் ஏன் அவர்களுக்கு இதுதான் வாழ்க்கை என்று வாழக்கூடியவர்கள் அவர்கள் நிரந்தர நரகவாதிகள் அப்படி கொடுத்தால் உங்களுடைய பலகீனம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக தவிந்திருக்கிறோம் துனியா யாருக்குரியது கண்ணியமானவர்களே நமக்குரியது அல்ல சம்பாதிப்பது தவறல்ல சம்பாதிக்கின்ற நோக்கம் என்ன துனியாவுடைய எல்லா விடயங்களையும் தீனோடு மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய எண்ணத்தோடு இருந்தால் கண்ணிய நமது சமூகத்தில் பல தரப்பினர்கள் இருக்கலாம் அபு பக்கர் ஹதயமானு போன்ற பணக்காரர்கள் இருப்பது தவறல்ல அந்த பணக்காரர்கள் அபூக்கர் அலியிலான போன்றிருந்தால் நல்லம் செல்வந்தர்கள் இருப்பதை தவறல்ல அந்த செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் பின் அவுக் அழியில் போன்று இருப்பதைத்தான் தீ விரும்புகிறது கனிமர்களை படித்த அறிவாளிகள் இருப்பதை அந்த படித்த அறிவாளிகள் அழில் அழியில் போன்ற அறிவாளிகளாக இருப்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது புற என்ன புலவர்கள் கவிஞர்கள் இருப்பது தவறல்ல இருக்க வேண்டும் அந்த கவிஞர்கள் போன்றிருக்க வேண்டும் படிப்பை விடுவது தொழிலை விடுவது வியாபாரத்தை விடுவது சம்பாதிக்காமல் இருப்பது அல்ல இஸ்லாம் கொடி கட்டி பறக்கலாம் சம்பாதிக்கலாம் சந்திர மண்டலத்திலும் ஒரு காலத்திலே சம்பாதிக்கின்ற வழி வந்தால் சம்பாதிக்கலாம் தீனை இலக்காக வைத்து நகையுடைய காலம் அல்ல செல்லம் எப்படிப்பட்ட காலம் சகல துறையினர்களையும் இஸ்லாத்தோடு இணைந்தால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பள்ளியும் ஆளுமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டுக்கு சம்பாதிப்பு கிடையாது தொழில் கிடையாது என்று நினைக்கிறோம் இல்லை கனிமனே தீன் இருந்தால் இருக்கின்ற துணியாவிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வார் இதுதான் இஸ்லாம் சொல்கின்ற நமக்கு தருகின்ற குரான் சொல்கின்ற சாராம்சம் ஒரு சஹாபி வருகிறார் சஹாபி வந்து நபியவர்கள் எப்படி துணியாவை பற்றி அற்பமாக பேசுபவர்கள் நபியவர்கள் எப்பொழுதுமே துணியாவை மதிக்காதவர்கள் துனியா நபியவர்களிடமே கால் அடித்து வந்தது ஒதுக்கினார்கள் ஏன் அது அபாயம் அது பயங்கரம் அது தீனை முற்றையடித்துவிடும் ஒரு சஹாபி வந்து கேட்டார் யார் சொல்லுவா நாட்டுக்கு போகிறேன் பஹரை இன்னும் நாடு நதியவர்கள் சல்லாம் அலை சொல்லம் அவருக்கு சொல்லவில்லை உனக்கு அலந்தரிக்கு கிடைக்கும் நீ அக்கா மதினாவுக்குள்ள வியாபாரத்தை அலந்தரிஸ்க்கு கிடைக்கும் நீ அக்கா மதினாவுக்கு இருந்தால் என்று சொல்லவில்லை கனிமணி அவருடைய அந்த தொழிலை தீனோடு இணைக்கிறார்கள் சொன்னார்கள் நீங்கள் பஹரைனுக்கு போவது பரவாயில்லை எு போனாலும் போக முன்னரும் தொழுதுவிட்டு போங்கள் தொழுகையோடு இரண்டரசுனுக்கு பிரயாணத்தை தொடருங்கள் நமது தகோதர்கள் போகின்ற நாடுகள் போவது தவறல்ல எங்கு போனாலும் இஸ்லாத்தை விடாத ஹராத்தை சம்பாதிக்காத ஹராலான தொழிலை செய்கின்ற தொழுகையோடு தொடர்பாகிய தொழிலாக இருந்தால் அது ஐரோப்பா கண்டமாக இருக்கலாம் அது அமெரிக்காவாக இருக்கலாம் அது ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் அது சிங்கப்பூர் ஆகிருக்கலாம் அது மிடில் இருக்கலாம் எங்கு போனாலும் கண்ணியமான தருவான் கொஞ்சம் அல்லா நமக்கு முடித்து தருவான் இது மனி இதுதான் என்று நமக்கு தேவைப்படுகிறது நம்முடைய செயற்பாடுகள் எது அல்லாவிடத்தில் போகிறதோ அதற்கு தகுந்த முடிவுதான் இங்கு வரும் யாரையும் பேசி பயனில்லை யாரையும் தித்தி யாருக்கு எதிராக எழுதி யாரை பற்றியும் மீடியாக்களிலே பரப்பி எந்த பயணம் இல்லை கருத்து பரிமாணிகளை பேசிக்கொள்வது யாரையும் நம்ப முடியாது நமது நிலையில் இருக்கின்ற ஒரு அனுபவ கேள்வியை நான் கேட்கிறேன் வளிமண்டலவில் திரைக்கிற இவர்கள் சொல்வார்கள் இந்த இன்று இந்த பகுதியிலே இவ்வளவு மழை பெய்யலாம் இந்த மாகாணத்திலே இந்த மாவட்டத்திலே இந்த நீர் வீழ்ச்சி அல்லது மழை வீழ்ச்சி இருக்கலாம் கண்ணி மாணவர்களே நமது பிரதேசமாக இருக்கலாம் எத்தனையோ பிரதேசங்களிலே மழை நீரை கண்டு எத்தனையோ நாட்கள் ஆக இருக்கின்றன இவர்களால் ஒரு சொல்லி மழையை இறக்கி வைக்க முடிந்ததா இவர்களால் முடிந்ததா கனிமனா அல்லாவுடைய நிர்வாகத்தில் உள்ளது மழை வேண்டுமா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லா நம்மிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டார் கருத்து கணி மாணவர்களே அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டால் நான் சொல்கின்றபடி வாழ்ந்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு மலையை கனி மாணவர்களே வியாபாரத்துக்கு தடை இல்லாமல் பிரயாணத்துக்கு தடையில்லாமல் எம்முடைய எந்த கொடுக்கல் வாங்கலைக்கும் தடை இல்லாமல் எந்த விதமான என்ன தொந்தரவும் இல்லாமல் அவள் மசோரவில்லை இரவிலே அவர்கள் உறக்கத்துக்கு தூக்கத்துக்கு சென்ற பிறகு அவர்களுக்கு நான் மலையை தொழிவிப்பேன் மலையை தொழிவிப்பேன் எந்த நேரத்தில் பொழிவிப்பேன் என்றால் நான் சொல்கிறான் மழையை நமக்கு தேவையான நேரத்தில் இருக்க வேண்டுமா நம்ம தேவையான நேரத்துக்கு ஏற்ற அமல்களை செய்ய சொல்கிறார் அது மாத்திரமல்ல மழை பொழியும் பொழுது இடிச்சத்தம் கேட்கும் மின்னல் வெட்டும் இடிச்சத்தத்தை அவர்களுடைய காதுகளுக்கு கேட்காமல் இடிச்சத்தூட கேட்க நம்முடைய தூக்கம் கெட்டு போகாமல் கேட்காமல் நான் அவர்களை உறக்கத்தில் ஆழ்த்துவேன் அந்த அளவு நிம்மதியை கொடுப்பேன் என்பதை கல்லா நம்மிடம் எதிர்பார்க்கின்ற கொடுப்பனம் என்ன கட்டணம் என்ன அல்லாவுக்கு கட்டுப்படுவது கணிவன் இப்பொழுது நான் மறுமையுடைய முக்கியத்துவத்தை வாழ்க்கை என்றால் மறுமைதான் வாழ்க்கை துனியா வாழ்க்கை அல்ல கொஞ்சம் நேரத்தை கழித்துவிட்டு போக இருக்கின்ற ஒரு விமான நிலையம் போன்ற ஒரு இடம் அல்லது ஒரு ஊருக்கு போகின்ற பொழுது வருகிறோம் புலனறுவைக்கு வருகின்ற நாம் வருகின்ற பஸ் வண்டி இடையிலே ஒரு ஹோட்டலில் நிறுத்துவான் சாப்பிடுவதற்கு சேவைகளை நிறைவேற்றுவதற்கு யாரும் நம்முடைய பேகேஜ்களையும் பார்சல்களையும் எடுத்து அந்த ஹோட்டலுக்கு இறங்குவது கிடையாது அந்த ஊரில் இறங்கி தன்னுடைய தேவைகளையும் விடயங்களையும் அங்கு நிறைவேற்றுவதற்கு இருக்க மாட்டார் நான் ஏற வேண்டும் நான் புலனறுவை போக வேண்டும் நான் ஏற வேண்டும் நான் தொழங்கு போக வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கத்தில் கண்ணாக இருப்பது போன்று மறுமையை தான் நம்முடைய போக வேண்டிய இடம் நிரந்தரமான இடம் நாம் எந்தளவு தயாரிப்பு ஒரு நிமிடம் இப்பொழுது கை வைத்து பாருங்கள் மனதிலே எனக்கு இன்று எத்தனை வயது எத்தனை வயது இத்தனை வருடத்தில் என்னுடைய மௌத்துக்கு நான் என்ன தயாரித்து வைத்திருக்கிறேன் இன்னும் கனிமனை சொத்து சேர்த்தைக்கும் வங்கியிலே கிறக்கிறோம் பிள்ளைக்கும் இப்பொழுது பிள்ளைக்கு ஐந்து வயது பத்து வயது பிள்ளைக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று வெளிநாடு செல்ல தயாராக இருக்கிறோம் சென்றிருக்கிறோம் சென்று வந்திருக்கிறோம் கனிமானே இந்த திட்டம் துனியாவில் இருப்பதற்கு அவர் அல்ல சம்பாதிக்கத்தான் வேண்டும் செலவுக்கு நாம் பணம் சம்பாதிக்கத்தான் வேண்டும் வாழத்தான் வேண்டும் நிரந்தரமான மௌத்துக்கு பின்னால் இந்த சொத்திலிருந்து அனுப்பி இருக்கிறோம் அல்லாஹ் குரானிலே முட்படுத்தி அட்வான்ஸ் கொடுக்க சொல்வதெல்லாம் மறுமை கிட்டார் அட்வான்ஸ் ஆக எதை கொடுத்திருக்கிறது என்று ஒவ்வொரு ஆத்மாவும் பார்க்கட்டும் வரவேற்கும் மணக்குள் மௌசி கண்ணியமானவர்களே இரண்டு தோற்றம் வர இருக்கிறது ஒன்று நல்லவர்களுக்கு வருகின்ற தோற்றம் அழகாக இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் பார்த்துக் கொண்டே இருக்கிற முகத்தை இப்ராஹிம் அலிசலா கேட்ட பொழுது அவர்கள் குருவை மாற்றிக் காட்டினார்கள் நல்லவரிடம் எப்படி செல்வீர்கள் இப்ராஹிம் அலீசலா திருப்பினார்கள் அப்பொழுது அழகான தோற்றம் சொன்னார்கள் இப்ராஹிம் அலிசலாம் நீங்கள் நல்ல மனிதரிடம் ஈமந்தாரியிடம் தீன்தாரியிடம் இந்த முகத்தோடு போவதே போதும் இந்த முகத்தினுடைய அழகும் கவர்ச்சியும் உங்களுடைய அழகான முகமும் அவருக்கு இன்பத்துக்கு போதுமானது சந்தோஷத்துக்கு போதுமானது நீங்கள் வேறொரு இன்பமும் சந்தோஷமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை சொன்னார்கள் பாவியிடம் எப்படி போவீர்கள் திருப்பங்கள் முகத்தை திருப்பினார்கள் மீண்டும் பாருங்கள் பார்த்தார்கள் பயங்கர தோற்றம் துவாரங்களில் இருந்து நிரப்பு வருகிறது அதே மலக்குள் மோஸ் இரண்டு உருவங்களிலே கண்ணியமானவர்களே சொன்னார்கள் இப்ராஹிம் அலிஸ்வலாம் இந்த தோற்றம் காவிக்கு தண்டனைக்கு போதும் நீங்கள் மேலதிக தண்டனை கொடுக்க தேவையில்லை இப்பொழுது கண்ணியமான இந்த மலற்கொரு முகத்தை அழகான முகத்தோடு வர வைப்பதற்கு நம்முடைய தொழுகையுடைய நிலைமை என்ன நம்முடைய குரானுடைய நிலைமை என்ன நம்முடைய நிலைமை என்ன நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அலாலா அராமா கண்ணிய நம்முடைய குடும்ப வாழ்க்கையுடைய நிலைமை என்ன காலை எழுந்தது இரவு தோங்கும் வரைக்கும் நம்முடைய பதினாறு மணத்தியாளர்கள் சிலருடைய இருபது மணத்தியால அதிகம் பார்த்தால் ஒரு நாளுடைய கனிமலை யாரும் வரலக்கணக்கில் சிந்திக்கலை நாளை இன்று இரவு தூங்கியது முதல் நாளை தூங்கும் வரைக்கும் ஒவ்வொருவரும் மனசுக்குள்ளே ஒரு நேர அர்த்தவணையை போடுங்கள் அல்லது முதல் இப்பொழுது வரைக்கும் இன்று தூங்கும் வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் எப்படி கழிந்ததன்றி நேர அட்டவணையை போடுங்கள் பாருங்கள் கண்ணியமான நம்முடைய அமல்களை இரண்டாக பிரித்து பாருங்கள் மார்க்கத்துக்கு அல்லாவுக்கு எவ்வளவு நேரம் துனியாவுக்கு எவ்வளவு நேரம் ஒன்றுக்குமே இல்லாமல் வீணாக எவ்வளவு நேரம் பிரித்து பார்த்தால் நமக்கு விளங்கும் நம்முடைய நிலைமை என்ன காலையில் எழுந்தோம் துவாவோ நெருங்க வேண்டும் உறங்கும் பொருள் ஓதுகின்றே நம்முடைய வாழ்க்கையின் சுருக்கம் விளங்கும் என்ன ஓதுகிறோம் தூங்கும் பொருள் என்ன துவா அல்லாஹும் அமோ துவாஹா உன்னுடைய பேரை கொண்டு நான் தூங்குகிறேன் என்று ஓத வேண்டும் அனாமோ தூக்கத்துக்கு அரபிய அனாமோ நான் தூங்குகிறேன் எ நேரத்தில் எழும்ப வேண்டும் எழுந்தியவுடன் அது அங்கு இல்லதி அது அங்கு இல்லதி ஐ காதானா என்று ஓத வேண்டும் எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பாட்டி அல்லாவுக்கு எல்லா போகலும் என்று ஓத வேண்டும் இல்லை என்ன ஓதுகிறோம் அலமதுல்லா இல்ல அசியானா எங்களை மௌத்திலிருந்து உயிர்ப்பித்த அல்லாவுக்கு எல்லா புகழும் ஒவ்வொரு நாளும் மௌத்தாகிறோம் நம்முடைய பெற்ற நம்முடைய கபனாக மாறலாம் நாம் இன்று பிற நாளைக்கு பல பெருமதியான ஆடைகளை வசதி கேட்டவாறு வாங்குவதைக்கு பஜார்களிலே நாம் நடந்து திரிந்தோம் நம்முடைய கபன் புடவை எந்த நாட்டிலிருந்து எந்த கப்பலிலே வந்து கொண்டிருக்கிறதோ தெரியாது தோ தெரியாது நம்முடைய கப்பன் எந்த இடத்திலே கெட்டப்பட போகிறது நமக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் நம்முடைய தூக்கம் மௌத்து அதுதான் முன்னோர்களுடைய நிகழ்வு தூங்குவதற்கு முன்னால் நம்முடைய நிகழ்வு என்ன நம்முடைய தூக்கத்தை வரவழைக்கும் முறை என்ன முன்னோர்களுடைய நிலை என்ன அன்றைய நாளை அப்படி அரசி பார்ப்பார்கள் அப்படி அலசி ஆய்வு காலையில் கடந்து சென்றாய் எத்தனை தொழுகையை சொலுதாய் எத்தனை மாஞ்சமாக எத்தனை கதா குரான் எந்தளவு ஓதினாய் சதக்கா கொடுத்தாயா திகிர் செய்தாயா மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தாயா என்னென்ன யாரை பற்றி குறை பேசினாய் யாரை பற்றி புறம் பேசினாய் யாரோடு யாருக்கு அடித்தாய் யாருடைய இருந்தாய் என்றெல்லாம் சிந்திப்பார்கள் இதுக்கு பேர்தான் மகாசபத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றி நாம் சிந்திப்பது கண்ணிமனை பரம்பரையை பற்றி சிந்திக்கிறோம் வாகனத்தை பற்றி சிந்திக்கிறோம் நாம் பாவிக்கின்ற நம்முடையோம் நபியர்கள் என்ன செய்ய சொன்னார்கள் காலை தூக்கம் எழுந்தவுடன் துபாவோடு எதை தேடினார்கள் நபியவர்கள் நபியவர்கள் தேடிய ஒரே ஒரு கருவி எத்தனை பேரிடம் இருக்கிறது சாதாரணமான செலவு விஸ்வாஸ் நபியர்கள் காலை விழித்தவுடன் முதலாவது தேடுவது மிஸ்வாக்கை நாம் விழித்தவுடன் யார் யார் இதை தேடுகிறோம் நான் தெளிவாக சொல்லாமல் இருப்பது உஷிதமாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தெரியும் தூக்கம் விழித்தால் நான் தேடும் பொருள் என்ன அதிகமானவர்கள் தேடுகின்ற பொருளை சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன் ஏனையமானவர்களே இந்த கையடைக்க தொலைபேசி போனைத்தான் தேடுவோம் உயிரோடு வாழுவதை போன்ற விழித்தவுடன் விசுவாசை தேடினார்கள் நபியவர்கள் தூங்கும் பொழுது கன்னியமான திக்கரோடு தூங்கச் சொன்னார்கள் சூக்கம் விழித்து இடைகளை முழிக்கு வருகிறதா கனவு கண்டு விழித்தோமா ஏதாவது திடுக்கத்தில் வெளிச்சோமா தூக்கம் உடைகிறதா தேடுகின்ற கண்ணுக்கு பார்வைக்கு காட்சிகள் அல்ல காலிலே அடித்து சில விடங்களை கேட்டு தூக்கத்தை எடுப்பதல்ல கண்ணியமானவர்களே தூக்கம் உடைந்தவுடன் அமலைப்படுத்தி தந்தார்கள் யார்வா சரீகலாள் வேதியில் ஹை ஓவாளா குளிஷின் பதே நாளாம் களிமா யாருக்கு பாடமில்லை நான்காம் களிமாவை ஓதிவிட்டு எந்த துவாவை கேட்டாலும் கபூலாகும் விட்டுவிட்டோம் அமல்களை விட்டுவிட்டோம் ஒவ்வொரு நாள் தூங்கும் பொழுதும் சிந்திப்போம் வாலிபர்கள் வயோதிபர்கள் சிறுவர்கள் வாழ் என்ன பெண்கள் ஆண்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் இன்றைய நாளை எப்படி கடத்தினாய் செய்த தவறுகளுக்கு வருடத்தில் ஒரு நாள் கூடி தௌபா செய்வது மாத்திரம் அல்ல தௌபா ஒரு மோமின் ஒவ்வொரு யாருக்காவது ஏசி இருந்தார் ஓடிச் செல்வார்களா ஓடிச் சென்று உனக்கு என்ன வார்த்தை சொல்லி ஏசினோ அதே வார்த்தை எனக்கு ஏசு இல்லாவிட்டால் மன்னித்து விடுக்கு அடித்தேன் இந்த சாட்டையால் அடித்து சாத்தையை கையில் கொடுப்பார்களா எந்த இடத்தில் அடித்தேனோ அந்த இடத்தில் எத்தனை அடி அடித்தேனோ அத்தனை அடி அடி நீட்டால் என்ன சொர்க்கம் போக முடியாது என்று மன்னிப்பு கேட்காமல் தலை அடையிலே தலையை வைக்க மாட்டார்களா வாழ்க்கை ஒரு நாளுடைய நேர அட்டவணையை போட்டு பார்த்தால் காலை எழும்புகிறோம் சரி எல்லோருமே தொழுகையாளிகள் இந்த நல்லெண்ணத்தில் இந்த உதாரணத்தை ஆரம்பிக்கிறேன் மசூதிக்கு வந்தோம் வர வேண்டும் சொல்ல வேண்டும் தொழுகையை விட்டு எந்த துறையில் ஈடுபட்டாலும் தொழுகை இல்லாதவன் எந்த துறையில் கொடி கட்டி பிறந்தாலும் அவர் தலையில்லாதவர் அதற்கு என்ன பெயர் என்பதையும் நான் சொல்ல தேவையில்லை சொல்கிறோம் அப்படியே போகிறோம் கரையிலே கொஞ்சம் ஏதாவது குளிக்கிறோம் கனிமனை சிலருக்கு காலையில் அன்றைய நாளுடைய பேப்பர்களை பார்க்காவிட்டால் பகல் சாப்பாடு இறங்காது மூச்சு வெளியாகாது அந்த நிலைமை தமிழ் பேப்பர்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் வாசிப்பார்கள் இதே நபர்கள் இப்படி இவர்களை ஒருதான் சொல்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றே இருப்போம் கனிமணவர்களே நாம் வாழ்க்கையிலே பார்க்கின்ற வாசிக்கின்ற புரட்டுகின்ற பக்கங்களில் எல்லாம் சொரானுடைய எத்தனை பக்கத்தை புரட்டி இருக்கிறோம் குரானோடு நம்முடைய தொடர்பு என்னும் கண்ணியமனி தானே கபருக்கு வரும் குரான் தானே வரும் திக்கே வரும் நம்முடைய தான தானே வரும் தொழுகை தானே வரும் கபருக்கு என்ன செய்திருக்கிறோம் கண்ணியமானவர்களை சிந்திப்போம் காலம் நேரம் கனியும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது நம்மை கட்டுப்படுத்துகின்ற கருவி நம்மை கட்டுப்படுத்துகின்ற ஆயுதம் அமல் நம்முடைய கையில் தான் கிடைத்திருக்கிறது இணைய கண்ணியமானவர்களே எந்த சோதனைகள் வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் என்னுடைய இலக்கி மௌத்து நான் மௌத்தாக பிறந்தவன் மௌத்துக்கு பின்னால் தான் வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை சொர்க்கவாதிகளுக்கல்லா சொல்கின்ற அறிவிப்பு செய்கின்ற பிரதானமான அறிவிப்பு இந்நிலக்கும் அந்த ஐயோ உங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கை கொண்டு வந்து மறுத்து விடுவான் அதனால்தான் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் நரகத்தில் இருக்கின்றவர்களை பற்றி அல்லா சொல்கின்ற பொழுது அங்கே நரகத்திலே வேதனையிலே அவன் வாழ்வும் இல்லை சாவும் இல்லை என்ற நம் சொல்வார்கள் மாணிக் கலைசராமிடம் நரகவாதிகள் தாங்க முடியாமல் மாணிக் என்று கூப்பிடுவார்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வருடங்கள் நாற்பதாயிரம் வருடங்கள் என்பது நமது கணக்கில் அல்ல மருமை கணக்கில் நம்முடைய ஆயிரம் வருஷம் ஒரு நாள் இன்னொரு கருத்திலே ஐம்பது ஆயிரம் வருடம் ஒரு நாள் கணக்கு போட்டு பாருங்கள் அப்படிப்பட்ட நாட்களை கொண்ட நாற்பது நாயிரம் வருடங்களுக்கு பின்னால் இன்னும் என்ன என்று கேட்பார்களாம் கூப்பிட்டீர்களா கூப்பிட்டு மாதிரி கேட்பார்கள அப்படி சொல்வார்களாம் வேதனை தாங்க முடியாது எங்களை அப்படியே அல்லாவிடம் சொல்லி எக்குமே அழையினார் எங்களுடைய வாழ்க்கையை முடித்து எங்களை சாகுங்கள் நரகவாதிகள் சொல்லுவார்களா கணியைக்கு பின்னால் கிடையாது அப்பொழுதுதான் கணியமர்களை அப்படி தூக்கி வீசப்படுவார்கள் நரகத்தில் நிரந்தரம் சுவர்க்கம் அப்படித்தான் வயின் நடக்கும் அல்லது வயல் நடக்க நாமும் அல்லா சொல்கின்ற நன்மாராயம் இன்பவே இன்பம் உங்களுக்கு இங்க எந்த வருத்தம் நோவும் கஷ்டம் உங்களுக்கு வயோதிப்பம் கிடையாது வயோதிப்பம் கிடையாது உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை இன்பம் உங்களுக்கு முடிவு கிடையாது இன்பமே இன்பம் அந்த நன்மாராயத்தை அடைய வேண்டுமா கண்ணியமானவர்களே நான் தயாராக வேண்டும் மூன்று சார்கள் சொர்க்கத்துக்கு தயாராக வேண்டிய சார்கள் சிறுவர்கள் வாலிபர்கள் வழிகாட்டல் சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் தேவைப்படுகிறது இறுதியாக சிறுபடியை கணிமே நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் மூன்று சாரா்களுடைய திருத்தத்தில் நபியவர்கள் பாரிய பங்காற்றினார்கள் மூன்று சாராற்ற சமூகம் ஆண்கள் பெண்கள் இருவரிலும் சிறுவர்கள் வாலிபர்கள் மூத்தவர்கள் மூன்று பேரையும் அவர்களுக்கு முறைப்படி நபியர்கள் நெறிப்படுத்தினார்கள் சிறுவர்களை எந்தளவு கவனித்தார்கள் நம்முடைய சிறுவர்களை இப்படி கண்காணிக்கிறோமா அன்பு பேர குழந்தை எப்படிப்பட்ட குடும்பம் என்று தெரியும் பல பசியோடு இருக்கும் குடும்பம் பசியிலே மயங்கி கலைக்கின்ற குடும்பம் பசியோடு இருக்கின்ற குழந்தை சதர்காவுடைய ஒரு ஈத்தம்பளத்தை எடுத்து வாயில் போடுகிறது சிறுவர்களுடைய பராமரிப்பு நபியர்கள் நித்தனுகிறார்கள் வாய்ப்போடுகின்ற பொழுது சின்ன பிள்ளை தானே போக போக சரியாகும் வயது போக போக தெரிந்தும் என்று விட்டிருக்கலாம் நபியுடைய பேரப்பிள்ளை சதக்காருடைய பொருள் ஆறாம் நபியுடைய குடும்பத்துக்கு துப்பிடுங்க நம்முடைய பாசி தோழர்கள் தான் அது அசுத்தமான பொருள் அது நமக்கு பொருந்தாத பொருள் அதை துப்பி விடுங்கள் என்று துப்ப வைத்தார்கள் கண்ணியமானவர்களே சிற குழந்தையை சகனிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு குழந்தை அங்கும் இங்கும் அலைந்து சாப்பிடுகிறது சின்ன பிள்ளைகளை பராமரிக்கின்ற முறையை நபர்கள் ஆடி தருகிறார்கள் மார்க்கம் ஏற்படுத்துகின்ற முறை நுணுக்கமாக பண்பாக அகலாக்கோடு நட்புணத்தோடு அழகான அடித்து ஏசி துன்புறுத்தி அல்ல பெற்றோர்களும் விளங்க வேண்டும் ஆசான்களும் விளங்க வேண்டும் அடிப்பதும் உரைப்பதும் ஏசுவதும் விரட்டுவதும் நல்லவனாக மாற்றாது அவனை இன்னும் இன்னும் கெட்டவனாகத்தான் மாற்றும் நம் முன்மாதிரியோடு சாப்பிடுகிறார்கள் ஒதுக்குங்கள் போட்டு கொடுங்கள் சின்ன பிள்ளையும் சாப்பிடுகிறது சொன்னார்கள் யா குலாம் குலாம் என்ற வார்த்தை நமது புழக்க பாசையிலே சொல்வதாக இருந்தால் ராஜா செல்லமே சம்மில்லா அந்த பிள்ளையை நோட் பண்ணுகிறார்கள் எப்படி உட்கார்ந்தது என்ன சொன்னது சாப்பிட்டது கட்டளை தளபதிக்கு பொருத்தமாக இருக்கும் அது ஜெயிலில் இருக்கின்ற அதிகாரிக்கு பொருத்தமாக இருக்கும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆசான்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை திருத்துகின்ற முறை இதுதான் இதன் தூர நோக்கோடு செய்ய வேண்டும் பிஸ்மித் சொல்லுங்கள் செல்லுமே ராஜா சாப்படுங்கள் செல்லம் வலது கையால் சாப்பிடுங்கள் அந்த பிள்ளை இரண்டு கையையும் பாவித்தது இடது கையையும் பாவித்தது சாப்பாட்டில் கையை அடிப்பதும் தட்டு விடுவதும் இவனை விடுங்கள் சின்ன தெரியாது சாப்பிட தெரியாது என்று ஏசி விரட்டு நல்ல புத்திசாலித்தனம் அந்த பிள்ளைக்கு அழகாக வலது கையால் சாப்பிடுங்கள் அந்த பிள்ளை அங்கும் இங்கு சுற்றி சாப்பிடுகிறது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் எந்த தொகையிலே நமது பிள்ளைங்களை தவறு செய்கிறதோ திருத்த முறைனுதான் பெற்றோருடைய முன்மாதிரி நபியர்கள் சாப்பிட்டு காட்டி திருத்துகிறார்கள் பார்த்து அந்த பிள்ளை சொல்கிறது நடிகவர்கள் சின்ன வயதில் எனக்கு சொல்லித் தந்த புத்திமதிப்படிதான் நான் இன்று வரைக்கும் சாப்பிட்டு வருகிறேன் வாணிப்பர்கள் சமூகத்தின் முதுகலும் இறுதியான உடைய சொல்லி முடிக்க போகிறேனால் சமூகத்துடைய எதிர்கால தூண்கள் நீங்கள் சமூகத்துடைய அஸ்திவாரங்கள் எதிர்கால ஆசான்கள் எதிர்கால அறிஞர்கள் எதிர்கால துறை சார்ந்தவர்கள் எதிர்கால பெற்றோர்கள் எதிர்காலத்திலே சமூக தலைமை தலைமைகள் இந்த நிலைமையில் நம்முடைய வாலிபம் கலைந்தால் சமூகத்திலே ஒரு மதிக்கப்படுகின்ற ஒரிஸ்தான தேனால் அடைய முடியுமா கணிவனை கவலைக்குரிய விடயம் வாலிபர்களுக்கு இடையிலே பல்வேறு கிறிஸ்தவர்கள் எதிரிகள் விளைத்திருக்கிறார்கள் அதற்குள் அகப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் யாரும் நீங்கள் தவறாக எடுக்க முடியாது சொல்ல வேண்டிய விடயம் அந்த நான் சொல்ல வருகின்ற விடயம் வேறு இடையில் ஒன்றை சொல்லித் தருகிறேன் கணிவன் இன்று இளம் சமூகத்தையும் சிறுவர்களையும் சேர்த்து பாலாக்குகின்ற சாதனங்கள் கம்ப்யூட்டர் இதை பற்றி தனித்தலைப்பில் பேச வேண்டும் நேரம் இணைந்து கொடுக்காது இதுதான் இரவிலே விரிக்க செய்கிறது இதுதான் காலைகளே தூங்க சொல்கிறது இதுதான் பாவத்தை தூண்டுகிறது கனிமனி கட்டுப்படுத்து அடுத்ததாக நம்முடைய தீய பாவனைகள் முறைப்பாடுகள் செய்திகளை தகவல்களை பார்க்கின்ற பொழுது சிறிய சிறிய வயதில் இருப்பவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்களா என்று கூட சிந்திக்கின்ற வயதில் இருப்பவர்கள் சில கெட்ட பாவனைகளுக்காக இருக்கிறார்கள் இந்த பிரதேசத்தை எனக்கு தெரியாது நான் பொதுவாக நாட்டை பற்றி பேசுகிறேன் சில பாவனைகள் சுருக்கமாக சொன்னால் வாலிபர்களை வயோதிப்பர்களாக மாற்றுகின்ற பாவனைகள் அறுபது வயது வயோதிபர் செய்கின்ற வேலையை இருபது வயது வாலிபரால் குழந்தைகளுக்கு வருகின்ற தகுதியை இல்லாமல் ஆக்குகின்ற பாவனைகள் அவருடைய பெயர்களை நான் தெளிவாக இப்பொழுது விளங்காது இப்பொழுது கூட்டாளி சேர்ந்து ஒரு ஜோலிக்காக ஒரு ஹபிக்காக பாதிக்கிறோம் இன்னும் ஐந்து பத்து வருடங்களிலே கண்ணியமான அன்பு வாலிபர்களே நம்மை பார்த்து நாமே தனிமைகளை ரத்த கண்ணீர் வடித்து நம்முடைய எல்லோரும் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் மஸ்திஜோடு தொழிற்பாகுவோம் மஸ்திதோடு நம்முடைய தொழிற்பை இணைத்துக் கொள்வோம் பாடசாலைகளாக இருக்கலாம் கல்வி கலாபடங்களாக இருக்கலாம் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆன்மீகத்தைக் கொண்டிருக்கின்ற பாடத்தையும் வேறொரு பாடமாக நாம் மாற்றி அதை மாற்றி நம்முடைய பிள்ளைகளை நாஸ்திக கொள்கை கெட்டு செல்லாமல் இருப்போம் கணிமலை ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறு பிராயம் வாழைப்பருவம் என்று திருத்தத்துக்குரிய ஆணி வேலை இட வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் நமது நாட்டு நிலமீமப்படுத்த உலக நிலம் நமது நாட்டிலும் கணிமணலை இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான சவால்கள் வருகின்ற பொழுது எதிர்த்து சக்தி ஈமானிய பலம் தக்குவா இரையச்சம்பாதத் அந்த சக்தி இருக்கிறதா வெறும் ஆயுதத்தால் வெல்ல முடியாது முப்பது வருடமாக ஆயுதம் தூக்கியவர்கள் எங்கே அழிந்து ஒளிந்து முகவரியிலாம் இருக்கிறார்கள் ஆயுதம் தூக்குவது அல்ல முஸ்லிம்களுடைய முதல் படி துவா ஆயுதம் தொழுகை ஆயுதம் நோன்பு ஆயுதம் தக்காத் ஆயுதம் சதக்க ஆயுதம் குரான் ஆயுதம் நம்முடைய ஈமானும் அமலும் தான் நம்மை எதிர்காலம் பாதுகாக்கின்ற ஆயுதம் என்பதை நபியவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கார்கள் சாபாக்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள் எனவே சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிக்கிறது எப்படி கழிய வேண்டும் எதை மாற்ற வேண்டும் எதை இல்ல வேண்டும் சிந்தித்து செயல்படுவோம் எல்லாம் ஆரவத்தாலா உண்மையான இறை விசுவாசிகளாக நம்மை ஆக்குவானாக கடவுடை பாவலை அணித்தல்வையாக நம்முடைய பெற்றோருடைய பாவலை மணித்தல் ஆக உடைய பாவலை நமது குடும்ப குடும்பத்தோடைய பாங்கலும் எடுத்தாலையாக போரா முஸ்லீம்கள் மோமியங்கள் அனைவருடைய பாங்கலும் எடுத்தாலையாக நிலைமைகளை சீராட்டுவாயாக தலைவரின் நோய் நம்பனங்களை சுழப்படுத்துவாயாக எங்களுக்கு பூர்த்தியான ஆசிரியத்தை தருவாயாக பூர்த்தியான நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக தலைவர் நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக தலைவர்கள் நாட்டிலே இஸ்லாத்தின் முஸ்லீம்களை சுத்திரப்படுத்துவாயாக உறுதிப்படுத்துவாயாக பாதுகாப்பாயாக இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள் நடக்கின்றன ஆவா நமக்கு எதிரான சுதேசங்கள் கிளம்புகின்றனையாவா நம்முடைய மசூதிகள் தாக்கப்படுகின்றனையாவா நம்முடைய தொழிற்சாலை தொழிற்சாலைகள் எரிக்கப்படுகின்றனையா நமது கலைகள் தாக்கப்படுகின்றனையா உன்னை வணங்குகின்ற அடியார்கள் யா ல்லா உனக்காக தொழுகின்ற அடியார்கள் யா அல்லா உன்னை ஒருவனாக ஏற்றுக்கொண்ட அடியார்கள் யாருலா நாங்கள் முஸ்லீம்கள் யா அல்லா நாம் இணை வைக்காதவர்களா நாம் எல்லா விதமான நமக்கு முடியுமான அமல்களிலும் பங்கெடுக்கக்கூடியவர்களா உனக்கு சுதிவு செய்வர்கள் யாழ்லா எங்களை நீ கேவலப்படுத்தி விடாதயா எங்களை சதிகளை விட்டு பாதுகாதி அல்லா யார் யார் சதி திட்டங்களை தேட்டுகிறார்கள் அவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அவர்களுக்குள்ளே பிளகினத்தை படுத்தியால் அவர்களுக்குள்ளே பிணவை ஏற்படுத்தியால் அவர்களுக்குள்ளே மோதல்கள் ஏற்படுத்தியால் அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தியால்ல எங்கள் பக்கம் கவனம் செலுத்தாத அளவு அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படுத்தியால்ல கால நிலைமைகளை சீராக்கித்தாயாள் கால நிலைமைகளை பொருத்தமாக்கி தாயாதா மழை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யாவ்லா மழை நீ நாடி நாள் உன்னால் இறக்க முடியும் யாருலா எங்களுடைய தவறுகளால் எங்களை கண்டித்து விடாதே யார்களா சிரமப்படுகிறோம் யாள் கஷ்டப்படுகிறோம் யாருலா சில குழந்தைகள் சிரமப்படுகிறார்கள் யாரா வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லோரும் நாம் இந்த நிலைமை மாற்றத்தால் கவலை கஷ்டப்படுகிறோம் யாருலா உன்னுடைய ரமத்துடைய பார்வை பாரியார்களா எங்களுக்கு மலையை பொழியவையா இருவா என்னுடைய விவசாயங்களை அபிவிருத்தி செய்யலாம் எங்களுடைய விவசாயங்கள் நஷ்டத்தை படுத்தி விடாது யார்களா தேவையான நீரை இறக்கியவையாதுலா காலநிலையை எல்லா இடங்களிலும் பொருத்தமாக்கியவையாளா பாரிய நோய்களை விட்டு நம்முடைய சமூகத்தை பாதுகாடன் வாழ்ந்து களிமாவுடன் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தவராக அலகது இல்லாலுமே